அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மக்கட்பேரு என்கின்ற அதிகாரத்தை நாம் இப்பொழுது நிறைவு செய்திருக்கிறோம் அதனுடைய சாரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஒன்று முதல் ஐந்து குரட்பாக்கள் நேற்று நிறைவு செய்தோம் குழல் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் இது ஆறாவது குரட்பா தம்முடைய குழந்தைகளின் மழலை சொல்லை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர் நான்கு ஐந்து ஆறு மூன்று குரட்பாக்களிலே இம்மைப்பயன் இவ்வுலகத்திலேயே இப்பொழுதே அனுபவிக்கக்கூடிய பயனை உபதேசித்தார் வள்ளுவ பெருமான் ஏழாவது குரட்பா தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல் தந்தையானவர் தனது மகனுக்கு அல்லது மகளுக்கு செய்ய வேண்டிய நன்மை யாதென்றால் கற்றோர் இருக்கும் சபையில் சிறந்து மேலோங்கி விளங்குமாறு செய்வதாகும் அதாவது சிறந்த அறிஞனாக ஒழுக்கசீலனாக ஆக்குவதாகும் இந்த குரட்பாவில் தந்தை மைந்தனுக்கு ஆற்றும் கடமை அதை கடன் என்று சொல்லுவார்கள் அதனை உபதேசித்தார் வள்ளுவ பெருமான் எட்டாவது குரட்பா தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது தம்முடைய குழந்தைகளின் சிறந்த அறிவானது இப்பரந்த பூமியில் என்றும் பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிஞர்களுக்கெல்லாம் தமக்கு இன்பமாக இருப்பதை காட்டிலும் இன்பம் தருவதாக இருக்கும் தமக்கு என்பது பெற்றோர்களை குறிக்கும் பெற்றோர்களை காட்டிலும் அவர்களுக்கு இன்பம் அதிகமாக இருக்கும் என்பது கருத்து இக்குரட்பாவில் மகனுடைய அறிவுடைமையைக் கண்டு தாய் தந்தையரை காட்டிலும் அறிஞர் மகிழ்வர் என்ற கருத்து உணர்த்தப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது குரட்பா ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் சான்றோன் என தாய் தன்னுடைய மகனை அல்லது மகளை உயர்ந்த பண்பாளன் என்று உயர்ந்தோர்கள் சொல்ல கேட்ட தாயானவள் பெற்றெழுத்த காலத்தில் மகிழ்ந்ததைக் காட்டிலும் மிகுந்த மகிழ்ச்சியை உடையவள் ஆவாள் தாயின் உவகை பிரித்து கூறப்பட்டது என்கிறார் பரிமேலழகர் பத்தாவது குரட்பா மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் சொல் மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு யாதெனில் இவனுடைய தந்தை இவனை மகனாகப் பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும் இதனால் புதல்வருடைய கடன் அதாவது கடமை உணர்த்தப்பட்டிருக்கிறது இனி தொகை பார்க்கலாம் ஒன்று அறிவுடைய மக்கள் அதிசய பாக்கியம் 2. விழுமிய மக்களால் எழுமையும் இன்பமாம் 3. அரிய பொருள் இனிய மக்களே நான்கு அவர் தொட்டால் கூழும் அமுதாம் ஐந்து மெய்தழுவின் மேலான ஆனந்தம் ஆறு சொல்லைக் கேட்டால் உள்ளம் கழிக்கும் ஏழு நல்ல கல்வியை அவர்க்கு நல்கவேண்டும் வேண்டும் எட்டு அவரது அறிவு எவர்க்கும் உவகையாம் ஒன்பது மகன் சான்றோன் எனின் மாதா இன்புருவாள் பத்து தந்தையை மகிமையுறச் செய்வதே மைந்தன் கடமையாம் இவற்றையெல்லாம் இந்த தொகை பொருளை ஜெகவீரபாண்டினார் என்கின்ற உரையாசிரியர் அருளி அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம்